اشهد ان سيدنا ونبينا ومولانا محمد ن عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا, كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الرسول كلوا من الطيبات واعملوا صالحا انني بما تعملون عليم وقال الله تبارك وتعالى يا ايها الذين امنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله ان كنتم اياه تعبدون وقال الله سبارة وتعالى وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موحبة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار فيها خالدون يَمْحَقُ اللَّهُ الْرِبَى وَيُرْبِي الصَّدَقَاتِ وَاللَّهُ لَا يُحِبُّ كُلَّ كَثْفَانٍ أَسِيكٍ صدق الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم <تصفيق> إِنَّ الْحَلَالَ بَيِّنٌ وَإِنَّ الْحَرَامُ بَيِّنٌ وَبَيْنَهُمَا أُمُورٌ مِشْتَبِهَاتٌ لَا يَعْلَمُهُمَّ كَثِيرٌ مِنَهُمْ وقال وسلم او كما قال ிய உமாக்களே பெரிய சகோதர்களே ஆய்மார்களே சகோதரர்களே அம்மாவர்களே முன்னடியார்களே உலகத்திலே வாழக்கூடிய ஒரு ஈமான் உள்ள மனிதன் முஸ்லிம் ஒரு நாளும் அவன் நினைத்ததை எல்லாம் இந்த உலகத்திலே செய்து கொண்டு அவனுக்கு வாழ முடியாது முஹின் என்பவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அவன் அனுபவிக்கவும் செய்வான் ஆனால் கட்டுப்பாட்டுடன் அனுபவிப்பான் அவன் சாப்பிடுவான் ஆனால் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது அனுமதிக்கப்பட்டதை மாத்திரம் சாப்பிடுவான் அவன் அணிந்து கொள்ளலாம் ஆனால் எல்லாவற்றையும் அணிய முடியாது எதற்கு அனுமதி இருக்கிறதோ அதை மட்டும் அணிவான் அவன் விரும்பியதை முடியும் ஆனால் அனுமதிக்கப்படாதவைகளை தவிர எ அனுமதி கொடுத்தவில்லையோ அந்த பானங்களை அவன் அனுப்ப முடியாது இதுபோன்று குடும்ப வாழ்வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் உள்ள வாழ்க்கை மட்டும்தான் அனுமதி மற்ற அனைத்தும் அவனுக்கு ஆறாம் தொழில் செய்ய போகுதான் எல்லா தொழிலும் அவனுக்கு ஆனால் ஆனால் எந்த தொழில்களை அங்காகும் ரசூலும் தடை செய்திருக்கிறார்களோ அந்த தொழிலின் மீது லாபம் எட்டுவது ஆகாம முஸ்லிம் உலகத்தினை அனுபவிப்பான் அவற்றை அனுபவிக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கின்றன அவற்றை நாங்கள் என்று சொல்லுகிறோம் எவற்றை அல்லாஹ் தடை செய்கின்றன அவற்றைக்கு நாங்கள் சராட்டி இருக்கிறோம் அல்லாஹுடைய நல்ல சாதாரண ஒரு முஸ்லிம் பார்த்தத்தை மிக சாதாரணமாக திறந்து வைத்திருக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூடால் எது என்பதை அவர் விரிவாக புத்தகம் அறிந்திருப்பார் மிக தெளிவுல்லா குறிப்பிடுகின்றது மிக தெளிவு ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லும் இந்த அரிசியை சமைத்து சோறு சாப்பிடுவது ஹலாலா ஹராவா ஒரு குழந்தை கூட சொல்லும் அது ஹலால் ஹலால் அவ்வளவு தெளிவு ஹராவும் தெளிவு மாசம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மூன்று வயது சிறுவனும் அருவருப்பு என்று ஒதுங்குவான் ஹராம் என்பது அவனுக்கு தெரியும் இதை சமைத்து சாப்பிடுவாயா என்று கேட்டால் ஒரு எழுத்துக்கூட வாசிக்க தெரியாதவனும் அதை சாப்பிடுவதற்கு அருவருப்பு இது கூடாது ஹராம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வான் தெளிவு ஹராம் எதுவென்றும் தெரிவு இது ரெண்டுக்கும் இடையில் அல்லாம் சில வஸ்துக்களை சில வஸ்துக்களை தெவுபடுத்த சோதிப்பதற்காக வைத்திருக்கிறோம் ஹலால் என்று வெளிப்படையாக சொல்லவும் இல்லை ஹராம் என்று வெளிப்படையாக சொல்லவும் இல்லை அதில் இந்த உமத்திலே உள்ள ஆய்வாளர்கள் மட்டுமே அறிவார்கள் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையிலே சந்தேகத்திற்கிடமான சில விடயங்கள் இருக்கின்றன கசீரோம அதனுடைய உண்மையான சத்தத்தை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள் சிலருக்கு மட்டும்தான் ஆய்வாளர்கள் அறிஞர்களுக்கு மாற்றம் தான் அதனுடைய சட்டம் தெரியும் நாங்கள் என்று பேச வருவது ஹலால் எது ஹராம் எது என்பதை விளக்குவது அல்ல ஹலால் என்று தெரிந்து கொண்டு அல்லது ஹராம் என்று தெரிந்து கொண்டு ஹராத்தை ஹராம் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் அதனை சாப்பிட்டால் அப்படியான பானங்களை அருந்தினால் அப்படியான பணத்தை எங்களுடைய தேவைகளுக்காக பாவித்தால் அதனால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன தனி வாழ்வுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன சமுதாயத்துக்கு அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன இம்மையில் வரப்போகின்ற சோதனைகள் மறுமையில் ஏற்பட போகின்ற சோதனைகள் வரப்போகின்ற சோதனைகள் இவற்றை பற்றி ஒரு தெளிவு பெற்று நாங்கள் எந்த பிழையான வழியில இருக்கிறோமோ அதிலிருந்து தவிர்த்து மௌத்துக்கு முன்னால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த முயற்சி செய்யப்படுகிறது நல்ல இந்த உலகத்திலே உலகளாவிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செயலிழந்து கோயிலுக்கும் ஒரு முக்கிய சட்டம்தான் இந்த ஹலாலும் பாராளுமன்றம் தொழுகின்ற முஸ்லீமுட் பற்றிய பயம் கிடையாது அனைவர்களும் சொல்கிறார்கள் ஆனால் வருகின்ற வருவாயோ அல்லாஹுவினால் தடை செய்யப்பட்ட வழியிலே வருகிறது ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி உம்ராவுக்கு மேல் உம்ரா தருமத்துக்கு மேல் தருமம் மஸ்ஜிது உடைய நிர்வாகி மதரசாவுடைய நிர்வாகி ஒரு பாடசாலையின் நிர்வாகி ஊருக்கு நிர்வாகி தலைவீத்துவம் வகிக்கிறார் அனைத்து செயல்களும் முன்னணியில் ஆனால் அவருக்கு தெரிந்து தெரியாமலோ பிழையான வழிகளில் அவருக்கு வருமானம் வருகிறது குடும்பத்தையும் அனைவர்களையும் நல்ல அண்ணா மிக தெளிவாக சொல்லுகின்ற விஷயம்தான் மிக தெளிவாக சொல்லுகின்ற விஷயம்தான் அதாலான சாப்பாடு பணப்புழக்கம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இவாதத்துடைய இவாதத் அனைவர்களும் செய்ய முடியும் சொல்ல முடியும் நோன்பு பிடிக்க முடியும் கட்சி செய்ய முடியும் ஆனால் அதை இனிமையுடன் செய்ய மாட்டார் தொழுகையில் ருசி வராதே கொட்டாவிட்டு அனுப்புடன் சொல்லுவார் வெறுப்புடன் சொல்லுவார் கடமைக்காக சொல்லுவார் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேனே என்ற அடிமைத்தன உணர்வு அவனுக்கு ஏற்படாதே போவார் ஊருக்கு காட்டுவதற்காக கொடுப்பார் செல்வந்தர் என்ற அந்த திவிரை வெளிப்படுத்துவதற்காக பொது இடங்களுக்கு செலவழிப்பார் தன்னை ஒரு கொடை வல்லல் என்று காட்டிக்கொள்வதற்காக அமல்களும் அவருடைய அவர் செய்கின்ற அமல்களும் அவரை நரகத்துக்கு இட்டு செல்லும் எப்பொழுது அவருடைய கொடுக்கல் வாங்கல் உணவும் உடையும் குடியும் சரால் ஆகும் விவாதத்திலே ரூஹானியர் உருவாகுவதற்கு இப்பாதத்திலே ஒரு உற்சாகம் உருவாகுவதற்கு ஒரு வெளிச்சம் ஏற்படுவதற்கு அமரல் நிச்சயமாக எனது உண்மத்திலே உள்ள ஈவான் உள்ள மக்களுக்கு கொடுக்கின்ற உத்தரவுகள் எது தெரியுமா முன்னையானூல்மார்களுக்கு முன்தின உம்மத்திலே ரசூல் மாடுகள் தூதுவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தூதர்களே என்னால் அனுப்பப்பட்ட விரை தூதர்களே நீங்கள் சாப்படுவதில் அலாலானதில் இருந்து பிறக்கி சாப்பிடுங்க மனமானதில் இருந்து பிறட்டி சாப்பிடுங்க அலாலையான நல்ல செய்யுங்க அலாலான சாப்பாட்டோடு தான் நம்ம அமலை சேர்க்கிறாங்க அமலுக்கும் தொடர் பிரிக்க சாப்பிடுங்க சாலை ஆன அமல் இது ரசூல்மான்களுக்கு கொடுத்த உத்தரவு இதே போன்ற உத்தரவு தான் முகமது அவர்களுடைய தருவது எல்லதையும் சாப்பிட வேண்டாம் அதிலே எது மனமானது ஹலால் என்பதை தேடி சாப்பிடுங்கள் அதற்கு பிறகு அல்லாஹுக்கு சுக்கு செய்யலா அரு செய்யங்கள் அங்கே ஹலாலான சாப்பாடும் சுக்குறும் சுக்குர் என்பதை அனைத்தும் சுக்குருதான் செய்யக்கூடிய நன்றிகள் தான் வணக்கங்கள் எப்படி ஹலாலான உணவுடன் இவாதத்தை சேர்த்தானோ இதுபோன்ற இந்த உமத்தில் உள்ளவர்களுக்கும் ஹலாலான சாப்பாட்டுடைய உத்தரவுடன் இவாதத்தையும் அன்பாக சேர்த்துகிறார் அன்பாக நெல்லடியாளர்கள் ஆக இங்கு எங்களுடைய உண்மத்திலே உள்ள அதிகமானவர்களுக்கு இவ்வாகத்து ஏன் பாடமாகிறது தொழுகையில் ஏன் இவ்வளவு பெரிய முயற்சி ஒவ்வொரு மகல்லாவிலையும் தொழ வேண்டிய ஆண்களுடைய தொகை என்ன சொல்லுங்கள் என்ற குரானில எத்தனை ஆயத்தோட்டிலே எத்தனை குரான் இருக்கிறது மக்காவுடைய அச்சு வேண்டுமா இந்தியாவுடைய அச்சு வேண்டுமா பாகிஸ்தானுடைய அச்சு வேண்டுமா இன்டர்நெட்டிலே எழுபது காரிகளுடைய கராத்து வேண்டுமா பல மொழிகளில் தப்சீர் வேண்டுமா அனைத்தும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குரானிலே இருக்கக்கூடிய நூற்று கணக்கான இவனை பார்த்து விரல் நிற்கிறது தொழப்போவன் இவன் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தொலாமல் இருக்கிறாள் ஏன் தொழுகை பாட ஒத்துமீனில் இருந்து ஆரம்பித்து மருதமுனை வரைக்கும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் பாலியான ஆண்கள் இருக்கிறார்கள் அம்பாரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் பாலிகான ஆண்கள் பெண்கள் அல்ல ஆனால் தொழுகையாளிகளுடைய விகிதம் இல்ல ஒவ்வொரு மகல்லாக்களையும் முப்பது வீதம் நாற்பது வீதம் கூடினால் அறுபது வீரம் ஏன் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எங்களுடைய உறவுகளுக்கு தொலிகை பாரம் தொழுகையை பாரம் என்றால் அடுத்த விவாதத்துகளில் உள்ள உற்சாகத்தை சொல்ல தேவையில்லை தொலைகள் இல்லாமல் எவ்வளவு பெரிய வணக்கம் செய்தாலும் எவ்வளவு பெரிய வணக்கம் செய்தாலும் திட்டங்களை வகுத்தாலும் சேவைகளை செய்தாலும் உறுதி இல்லாத தூணுக்கு மேல சில போடுறது ஒரு சில போடுறோம் இரண்டாம் ஆண்டிக் தூண் உறுதியாக இருந்தால்தான் அந்த தட்டை அது தூக்கும் அறை குறையான உடைந்து விழுவதற்கு தயாராக இருக்கும் இந்த தூணுக்கு மேல கத்தினால் என்ன உடைந்து விழும் தொழுகை இல்லாதவர்கள் மேல் என்ன முயற்சி செய்தாலும் அது தோல்வியில் கொண்டு போய்விடும் தொழுகை ஜீனுடைய தூண் தூண் இல்லாமல் நீங்கள் தட்டு எப்படி போடலாம் ஜீன்லாமல் இந்த தொழுகை இல்லாமல் நீங்கள் எப்படி ஜீனிலே முன்னேற்றமானவர்கள் என்று சொல்லலாம் இஸ்லாமிய கற்றுள்ளவர்கள் என்று சொல்லலாம் ஊர் என்று சொல்லலாம் தெரிந்து வாழும் ஒரு முஸ்லீம்களை நிறைந்த ஊர் என்று எப்படி சொல்லலாம் இல்லை தொழுகை இல்லாதவர்கள் ஜீன் இல்லாதவர்கள் ஜீன் இல்லாதவர்கள் ஏன் தொழுகை பாரம் தொழுகை இபாதத்தின் ஆணிவே அது பாரமாகிறது என்றால் அதிலே பல காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் அநேகமாக வருவாய்கள் இருக்கிறார் எனக்கு தெரியாது அது நீங்க தான் அதை பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய வழிமுறை என்ன ஹலாலை சாப்பிடுபவர்களுக்கு தான் சாலை ஆனாமல் ஹலாலான உணவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு உள்ளட்சம் உள்ள இவாறு ஆனால் எங்கு பறிபோகிறதோ விவாதத்தில் உள்ள சுவை பறிக்கப்படும் முதலாவது பரிபோற சொத்து இரண்டாவது பரிபோறது முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கிற ஆயுதம் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மதத்தவர்களிடமும் கிடையாது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பலமான ஆயுதம் அணுகுண்டை விட வலமான ஆயுதம் முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கிறது இந்த ஆயுதம் அமெரிக்காவிடத்திலே இல்லை ரியாவிடம் இல்ல இந்த ஆயிரம் பிரான்சில இல்ல இந்த ஆயிரம் இங்கிலாந்தில இல்ல ஆனால் ஒவ்வொரு ஏழையும் பணக்கார முஸ்லிம்கள் அனைவர்களுடைய கையிலும் இருக்கிறது ஆனால் பாதிக்க தெரியாமல் இருக்கிறோம் என்ன ஆயுதம் இரண்டு சொல்களினால் அல்லாஹுடைய உதவியை இறக்கி அல்லாஹுடைய உதவி இறக்கி எ சவாலையும் முறியடிக்கும் பலம் முஸ்லீமுடைய கையில் இருக்கிறது இந்த து வந்த ஆயுதத்தை ஆயுதமே செயலந்து போயிருக்கிறது கை ஏந்தினாலும் து கபூல் இல்லை அழுதாலும் தேவைகள் நிறைவேறுதில்லை இக்கத்திலே பன்றாடி கண்ணீர் வெடித்து யாசி நோதி தொழிலைக்கு மேல் தொழுது அழுதாலும் து கபூலாக அந்த ஆயுதம் செயலிலிருந்து இருப்பதற்கு பிரதானமான ஒரு காரணம் தான் தராமான சாப்பாடு தராமான கொடுக்கல் வாங்கல் தராமான உடுப்பை குடிவானம் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் மனிதர் பிரயாணம் செய்து வருகிறார் முஸ்லீம்டைய அறிவிப்பு நீண்ட ஒரு பிரயாணம் செய்து ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய கோலத்தை பார்த்தாலே ஒரு அப்பாவி தலைவிரி கோலமாக முடிகளை மாறி கூட இல்ல அவருடைய உடம்பெல்லாம் புழுதி படிந்திருக்கிறதே நீண்ட பிரயாணம் செய்து கஷ்டத்துடன் வருகிறார் வருகின்ற அவர் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார் அங்காகுளத்தில் அழுகிறார் யாரம் யாரம் யாரம் என்னுடைய ரப்பை எனக்கு அவசர உதவி செய் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டேன் கடலிலேகிக்கொண்டேன் எனது குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் தவிர்க்கிறேன் உதவிக்கு ஆள் இல்ல நோயிலே மாட்டிக்கொண்டேன் வைத்தியர்கள் கூட கைவிட்டார்கள் நாடு ஒரு ஆபத்தில் இருக்கிறது எதிரிகள் எங்களை நசுக்கிறார்கள் உரிமைகளை பறிக்கிறார்கள் மசிதிகளை உடைக்கிறார்கள் மதுர சாக்களை அடைக்க பார்க்கிறார்கள் உதவி செய்ய சொல்கிறார்கள் இவனுடைய கோலத்தையும் அழுகையையும் பார்த்தால் அல்லாஹுடனே உதவி இறக்கும் ஒரு மனிதனே இவனை பார்த்தால் உதவி செய்து விடுவான் அந்த உதவி செய்ய வேண்டிய ஒரு தோற்றம் ஒரு பலவீனமான குரல் ஆனால் அவருடைய சாப்பாட்டை அல்லாஹு பார்க்கிறான் வயிற்றுக்குள்ள இருப்பது அறாமான சாப்பாடு அறாமான சாப்பாட்டோட துவா மற்ற சாப்பட்டு இருக்கிற உணவு ஹராமானது மேல் அணிந்திருக்கிற ஷர்ட் கீழே அணிந்திருக்கிற சாரம் தலையிலே போட்டிருக்கிற பெண்களுடைய நிகாப் ஹராம் ஹராமான பணத்தால் வாங்கப்பட்டது உடுப்பு ஹராமானது வயிற்றிலும் உடம்பிலும் ஓடக்கூடிய நீர் ஹராமானது ஹராம் ஹராத்தினால் இவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவரண்டு துவா அல்லா எப்படிதான் எங்க உதவி இறங்கும் ஆயுதமான இந்த துண்டு உலகளாவிய மட்டத்தில் செயலிழந்து போயிருக்கிறது என்றால் அராமான உணவுகளின் புழக்கம் அதற்கு ஒரு காரணம் அராமான பணம் சம்பாதிக்கிறது ஹராத்தால வருவாயிகள் சரமான வழியில தன்னுடைய தொழில் சரமான தொழில் வரிகள் தான் எங்களுடைய துறாவில இருக்கக்கூடிய சக்தியையும் இல்லாமல் இருக்கிறார் அப்துல்லி இருந்தார் இவர் மிகப்பெரிய பேணுதல் உள்ள விற்பன்னர் பேணுதல் மிக்கவன் இவர் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு அமீரிடம் அகப்பட்டுக் கொள்கிறார் அமீர் இவரை பிடித்து வற்புறுத்துகிறார் அமீருடைய நோக்கம் இவனொரு பேணிதலானவன் நான் அநியாயங்கள் செய்யும் போது இவன் பதுவா செய்தால் ஆட்சியை இல்லாமல் போகும் இதனால் ஷரீக் பின் அப்துல்லாவுடைய துறாவை பலமிழக்க செய்யணும் ஷரீக் பின் அப்துல்லாவை சொன்னான் நான் மூணு விஷயங்கள் உனக்கு முன்னால் வைக்க போறேன் நீ ஏதாவது ஒன்றை செய்துதான் எடுக்கணும் நீதிபதியாக சிறுவர்களுடைய தருவியா பராமரிப்பு பொறுப்பணி எடுக்கணும் அல்லது நீ என்னுடைய ஒரு விருந்து சாப்பிடணும் அப்துல்லா சிந்திச்சாரே காலி போஸ்ட் எடுத்து அது ஒரு தலைவழியான விஷயம் பிள்ளைகளுக்கு தருவிய கொடுக்கிறது ஒரு நீண்ட கால திட்டம் அது ரெண்டையும் விட மிக இலகு ஒரு சாப்பாட்டை சாப்பாட்டு முடித்தாசாங்க அந்த நாட்டிலே இருந்த சலீஃபா சமையல்காரருக்கு சொல்றாரே இவருக்கு வக வகையான ருசியான உணவுகளை சமர்த்தி சாப்பிடக்கூடாது வக வகையான உணவு கொடுக்கப்பட்டது அந்த உணவுகளுக்குள்ளே ஹராவானதும் சேர்க்கப்பட்டது சொன்னாரு சலீஃபா இதற்கு பிறகு இவருடைய துவாவுக்கு நான் பயப்பட மாட்டேன் துவாவை தத்துவதற்குரிய தேவையானது இவருடைய உடம்பில் அனுப்பிவிட்டது ஹராம் உடம்பில் ஓடுது உடம்பில் ஓடுது இவருடைய துவாவுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஹராத்தோடு அல்லாஹுக்கு அவ்வளவு கோவம் பெரியார்களே சகோதரிகளே நாய்வார்களே சகோதரிகளே இப்ப சிந்திச்சு பாருங்க இவ்வாதத்தில் ருசியை பறிக்கக்கூடிய கையேந்தி இக்கத்திலே கதறி அழும்போது கைகளை உதறி விடக்கூடிய இந்த ஹலால் இந்த ஹராம் இந்த ஹராமான பொருள் எங்களுடைய வீடுகளுக்குள் அரிசாக மாப்பட்டியாக கோழியாக இறைச்சியாக மரக்கறியாக மின் விசிறியாக மல்பாக அல்லது என்னவோ வடிவிலை வரும் என்று சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பறக்க எங்க போயிடும் சொல்றாங்க மூணாவது நஷ்டம் தான் அறவான புறக்கத்தினால் வரக்கூடிய மூன்றாவது நஷ்டம் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாமிய உடை பாற அவுறத்தை மறச்சி உடுக்க மாட்டார் ஆனா சொல்லும் போது அது ஒரு மழை போல பாறம் ஆண்களும் உரத்த மறக்காம பெண்களும் உடுப்பார்கள் அல்ல சொன்ன முறையில் அல்ல ஷைதானை சந்தோஷப்படுத்த விதத்தில் அவர்களுடைய ஆடைகள் அமையும் ஷைதான் அந்த பெண்களை பாதைகளை வலையாக பயன்படுத்தி வாய்வர்களை நரகத்துக்கு திரட்டுவார் ஆதாரமாக காட்டுகின்றார்கள் இது நான் இவர்களை எல்லாம் புஷ் மகானு படைத்து இவ்ளீசுக்கு சொன்னால் ஆதமுக்கு போய் சுஜூது செய்ய கட்டளைக்கு வழிபடாமல் புத்திய போட்டான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நான் எப்படி சுஜூது செய்ய நான் நெருப்பால படைக்கப்பட்ட எல்லா மலாய்க்காம இலீஸ் செய்யல பெருமை அடிச்சான் இதனால் இவிலீசுக்கு போவோம் ஆதம் வந்ததால தான் நானும் அல்லாஹுடைய கோபத்திற்கான சவால் விட்டான் சங்கதிகளையும் நரகத்துக்கு கொண்டு வருவன் நான் திருமணம் முடிச்சி அவ்வா அழைக படைச்சி ரெண்டு பேரையும் செய்து அல்லாஹளை அனுப்பினை நீங்களும் மனைவியும் போய் சுவர்க்கத்துல வாழுங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சோதனையா சுவர்த்தத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம் எல்லா வகையான உணவுகளையும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு மரத்தை காட்டி சொன்னார் இந்த மரத்தில் உள்ள காய்களை மட்டும் சாப்பிடக் கூடாது மரத்தை நெருங்காதீங்க எல்லா மரங்களிலும் சாப்பிடுங்க இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போற என்ன தெரியுது அறாமான சாப்பாட்டில்தான் மனுஷனுக்கு பெருமதிகளை காட்டுவோம் அறாம் எதுவோ அதில் உள்ள மக்களுக்கு விளம்பரப்படுத்துவது இவ்வளவு சுனைய முறை அராத்தில இவ்வளவு விட்டமின் இருக்குது பயன்பாடு இருக்குது இழுத்து வீசுகிறதுக்கு வழி இவங்களுக்கு இந்த காய சாப்பிட கொடுக்கும் அப்ப அல்ல அவரோட கோபத்துக்கு ஆளாகுவார் மனைவியோட சேர்த்து இரட்டப்படுவார் இதனால போய் சொன்ன நீங்க பெயர் சாப்பிடுங்க அந்த மரத்தில் சாப்பிடுங்க ஏன் உங்களுக்கு சாப்பிட வணம் என்று சொன்னது அந்த காயிலுள்ள பிழைக்காகவல்ல நீங்க சாப்பிட்டா ஒரு மலக்காக போய்விடுவீங்க உங்களுக்கு மவுக்கு வராதுமார்புமார் சாலிதி மட்டும்ட்டமின் சொல்லிங்க ம போயிடு சின்னீங்கன்னா உங்களுக்கு மவுத்து வராங்க அதற்கு ஆதம் அவரோட பேச கேட்ட நீ என்ன வளிகட்டில கொண்டு போகத்தான் நீங்க சாப்பிட தர பாக்கிறார் து லும்ள்ள வேண்டும் என்றால் இலகுவாக பெண்களை பிடித்தால் சாதிக்கலாம் ஏ ஆண்கள் எப்பொழுதும் பெண்களுக்கு வழிபடுவார்கள் மனைவியின் சொல்லிக்கு கணவன் வழிபடுவார் வழிபடாவிட்டால் அவளுடைய பாணியில் பிடித்தாவது வழிபட வைப்பால் இதனால் அவ்வா விட போய் சொன்னான் உன்னோட கணவர்ட சொன்னு கேட்கல நீங்களாவது அவரே விளங்க வைங்க சாப்பிட்டா உங்களுக்கு மவுக்கு வராது நிரந்தரமா சுரக்கத்தில் இருக்கீங்க அவ நம்பிக்கா இவ்வளோ சுடைய பேச்சில் உள்ள ரகசியத்தை அவ விளங்கிக் கொள்ளல ஏற்பாடு ஏதோ எங்களுக்கு படிப்பினைக்கா அல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கலாம் அதிரத் அதிரத்து ஆதமை போய் வற்புறுத்த இரண்டு பேரும் சாப்பிட்டு பயந்து பயந்து போய் சாப்பிட்டாங்க அல்லா சொல்லுகிறான் சைதானுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சாப்பிட்டா என்ன நடக்கும் என்ன நடந்துச்சு முதலாவது உடைகள் கலத்தி எடுக்கப்பட்டது அந்த கனியை சாப்பிட்டார்கள் அவர்களுடைய அவுரத்துகள் வெளிப்பட ஆரம்பித்தது முதல் முதல் சோதனை அவர திறக்கப்படுவதை ரெண்டு பேரையும் தூக்கி அல்லாஹ் உலகத்தை கனுப்பினார் அல்லாம முத்தவல்லியா செய்த ஆதம் என்ற தன்னுடைய ஒரு விசாலாவில் எழுதுகிறார்கள் இந்த சம்பவத்தின் ஊடாக அல்லாஹ் உலகத்தில் உள்ள மனித சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறான் எங்கெல்லாம் புழக்கம் இருக்கிறதோ அராமான உணவும் அறாமான குடிப்பும் அறாம கொடுக்கல் வாங்கலும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களில் இருக்கும் எல்லா விரும்பும் ஆடைகள் கலத்தப்பட்டு அவர்கள் நிர்வாணமாக்கப்படுவார்கள் அவங்க கையாலே அவங்க நிர்வாணமான உடுக்க விடுத்திருப்பார்கள் அதுதான் கலண்டுடும் எங்கே எங்கே அறாமான கொடுக்கல் வாங்கள் இருக்கிறதோ அங்கே எ ஹராமான சாப்பாடு இருக்கிறதோ அங்கு எங்கே ஹராமான பாடம் இருக்கிறதோ அங்கு அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற முதல் தாக்கம் இவாதத்திலே ருசி பறிப்போகும் துஆடைய சக்தி மங்கி போய்விடும் அதே போன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆடை அது ஷைஜாபு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஷைஜாபும் அவர்களில் இருந்து பறித்திருக்கப்படும் நல்லா இருக்கிறேன் அம்மாவுடைய நல்லதார்களே எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்து பாருங்க செய்த ஆதமுடைய ஆலாத் இதான் செய்த ஆதமுடைய குடும்பத்தின் நிலை இதுவந்தால் நாங்கள் சாப்பிடுற எவ்வளவு சந்தேகத்திற்கிடமான குரல்கள் எங்களுடைய வியாபாரத்தை பற்றி எங்களுக்கே திருப்தி இல்லை எங்களுக்கு வருகின்ற வருமான வழிகளை பற்றி எங்களுக்கே திருப்தி இல்லை நாங்க சம்பாதிக்கிற காசை பற்றி எங்களுடைய மனமே திருப்தியாக இல்லை எவ்வளவு பெரிய நஷ்டங்களும் இந்த மூணு நஷ்டமும் போதும் இவாதத்தில் உள்ள ருஷி பறிக்கப்படுகிறது து கபூலாக்காமல் மறுக்கப்படுகிறது மூன்றாவது ஹலாலான உடுப்பு அவர்களில் இருந்து உரியப்படுகிறது இந்த மூன்று உலகத்தில் வரும் ஹராத்துக்கு கிடைக்கும் ஆகப்பெரிய அல்லாஹுடைய சோழன் நாளை மறுமையில என்னாகும் அந்த பாவங்களை அழிக்காமல் மரணித்தால் ஹராமான ரத்தம் யாருடைய உடம்பில் ஓடுதோ யாருடைய உடம்பில் ஹராமான சாப்பாட்டால ஹராமான பணத்தால வாங்கின சாப்பாட்டால யாருடைய உடம்பிலே ஹராமான சதை வளர்ந்திருக்கிறதோ அந்த ரத்தத்தை துப்பரவு செய்ய நரகத்தில போட்டு முஸ்மத் அஹமதுடைய சதீ யாருடைய உடம்பில் சதைகள் எல்லாம் பிழையான வழிகளில் ஹராமான வழிகளில் ஈட்டப்பட்ட உணவை கொண்டு வளர்ந்திருக்கிறதோ அவருடைய உடலுக்கு மிக பொருத்தமான இடம் நரகம் நரகத்துக்கு போய்தான் அவரை திரும்பி வரும் நாளை விசாரணைக்காக எழுப்பப்பட்டு மஷருடைய மைதானத்தில் இருக்கும் போது அராமான கொடுக்கல் வாங்கல் வைத்த அனைவர்களும் பலருவார்கள் பார்க்கிறோம் ஷபாக்கு சம்பந்தமான ஒரு நீண்ட சந்தித்து வருகிறார் ஒரு ஹீர் அதிலே வருகிறது சூர் ஊரப்பட்ட எல்லா மையத்துகளும் கபரில் இருந்து எழும்புவார்கள் சூரியன் தலைக்கு பக்கத்தில் இருக்கும் செம்பு தரை கீழே நிர்வாணமாக மக்கள் அலைந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் இந்த சூட்டிலிருந்து எங்களை பாதுகாக்கிறது யாரு மக்கள் கஷ்டத்தில் இருந்து எங்களை விடுவிக்கும்படி அல்லாவிடத்திலே யாரும் சொல்ல போகிறார்கள் அந்த ஆலை தேடி ஷபாக செய்வதற்கு ஆள் தேடி ஓடி தெரிவார்கள் முதலாவது போவாங்க ஆதம் அணி சார் சொல்லுவாங்க ஆதம் முஸ்லிமுடைய அறிவிப்பா நீங்க தான் எல்லா மனிதர்களையும் தந்தை ஆதிதை அல்லா அவனுடைய படைத்தான் அவனுடைய அமரர்களை உங்களுக்கு சிறம்படியான் சுஜூது செய்ய வைத்தான் இவ்வளவு கௌரவங்களை பெற்ற ஆதரவை எங்களுடைய இந்த கடின நிலையிலிருந்து பாதுகாக்கும்படி அல்லாஹுடத்தில போய் மன்றாடுங்க செய்யுங்க எனக்கு ஆதும் சொல்லுவாங்க நான் எப்படி போய் எல்லா விடத்தில பேசுறதே நான் எப்படி உங்களுக்காக பரிந்துரைந்து பேசுறது என்னுடைய ஒரு தவறே என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதே நான் செய்த ஒரு விடயத்துக்கு அல்லா கேள்வி கேட்பாடானே நான் நடுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னது எனக்கு சொன்னால் ஒரு மரத்துக்கிட்ட போக வேண்டாம் நான் அந்த மரத்தில் ஒரு காயை சாப்பிட்டேன் ஏன் சாப்பிட்டா என்ற கேள்வி கேட்டால் எனக்கு பதில் இல்லை ஆனால் குரான் இருக்குது ஆதம நாங்க எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செல்லிக்கொண்டோம் நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம் என்று ரெண்டு பேரும் பூமியில இருந்து கண்ணீர் வடித்து அழுதார்கள் அதற்கு ஆதமும் அவ்வாவும் அல்லா அப்பொழுதே பதில் சொன்னால் ஆதமே உங்க ரெண்டு பேரை நான் மன்னிச்சிட்டேன் அவருக்கு அல்லா சௌபாவை கொடுத்து விட்டார் சவுபாவை தந்ததாக மன்னித்ததாக அறிவிக்கப்பட்ட இந்த பாவத்தை நினைத்து அல்லா தயாமத்தில் திரும்பவும் கேள்வி கேட்பானா எந்த அதுரத் ஆதம் ஒரு கனிக்காக ஒரு காய்க்காக இவ்வளவு நடந்துகிறார்கள் என்றால் நானும் நீங்களும் இவ்வளவு நடங்குவோம் நூரா ஆயிரமா லட்சமா கோடியா எத்தனை கட்டிடங்கள் ஹராத்தில கட்டப்பட்டிருக்கிறது எத்தனை வயல்காணிகள் ஹராத்தில எத்தனை திருமணங்கள் சரவான பணத்தில எத்தனை நகைகள் சரமான இடத்தில எத்தனை நெற்காணிகள் சராமான பணத்தில ஒவ்வொரு நெல்லுக்கும் ஜவாபு சொல்லணும் ஒவ்வொரு நகைக்கும் ஜவாபு சொல்லணும் ஹராத்தில வரக்கூடிய அனைத்துக்கும் அல்லாவிடத்தில் பதிவு சொல்லித்தான் ஆகணும் கண்ணியமான மேலான பெரியார்கள சகோதரர்களே தாய்வார்களே சகோதரிகளே ஆகவே தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஹலால மட்டும் தெரிவு செய்ய மட்டும் தேடப்போனால் ஒரு சிரமம் வரும் என்பது அல்லாவுட விருப்பம் அல்லாஹுக்கு விருப்பமானதை செய்யும் போது சில முஜாஹாக்கள் செய்யணும் ஹராம் உங்களை தேடி வரும் நீங்க தேடி போகணும் ஹராமான தொழில் காலடியில் இருக்கும் அலாலான தொழில நீங்க பல மயில்கள் தேட வேண்டி வரும் ஏன் அதில் அவ்வளவு சயிரும் வரக்கத்தும் இருக்குது ஹராத்தில் உங்கள நாசம் இருக்குது அதனால இப்படி காலடியில கொண்டு வந்து வைப்பாங்க நீங்க பாருங்க வட்டி இல்லாத கடன் எடுக்க போனா அதுக்கு ரொம்ப சிரமப்படும் அப்படி இல்லைன்னே சொல்லிடுவீங்க பட்டியோட காசிதாரத்துக்கு சுத்தி வர ஆள்விக்கிறான் ஆறாம் கையடியில் இருக்குது ஆறாம் காலடியில் இருக்குது அதனால நீங்க சிரமப்பட்டு தான் தேடி போகணும் அங்க அப்படிதான் வச்சுக்கோ சகோதரர்களே நல்லா உங்களுடைய கையில் இருந்து தூரமாகத்தான் இருக்கும் நீங்க ஹலாலை தேடி போகணும் முயற்சி செய்யணும் மேற்கொள்ளும் இவ்வளோ செய்ய சவாப் விவாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் ஆடைகள் ஒழுக்கமாகிறது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கிறார்கள் என்றால் ஹலாலுக்கு கிடைக்கிற கூறி ஆறாம் காலடியில வந்து நிற்கும் ஹரா உங்களை தேடி வரும் ஏன் நீங்க அதை கொட்டீங்கன்னு சொன்னா உங்களை அதன பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடு நிறைய பேர் நாங்கள் பார்க்கிறோம் வெளிநாடுகளில் போய் தொழில் செய்ய அல்லது வெளியூர்களில் போய் தொழில் செய்ய அல்லது சில அரசாங்க உத்தியோகங்கள் சுத்த ஹராவான உத்தியோகம் அது அனைத்தும் சம்பந்தப்பட்டிருப்பது வட்டி சம்பளம் கொடுக்கிறது வட்டியான அந்த நிறுவனங்கள் நடத்தப்படுகிறதே வட்டியான அதில் போய் பெரிய ஒரு கோஸ்ட்ல இருந்து அதனால கொண்டு வந்து குடும்பத்துக்கு சாப்பிட கொடுக்கிறார் ஆனால் அவ்வளவுமே கிடைக்கிறது நெருப்பு அவர் எடுக்கிற சம்பளம் காசெல்ல நெருப்ப எடுக்கிறார் நெருப்ப வாங்குகிறார் நெருப்ப கொண்டு வந்து அப்பாவி மனைவிக்கும் சின்ன கொடுக்கிறார் அறியாத பாலகன் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு மாவு கொண்டு வந்து கொடுக்கிறார் நெருப்பு பணத்தால் நாற்பது ஐம்பது வருஷமாக உழைத்து காத்த அவனுடைய வாப்பா அவர் சுத்தமாக கொஞ்சம் தான் சம்பாதித்தார் சுத்த ஹலால சம்பாதித்தார் அவர் விடாமல் தகச்சி சொல்பவர் மசிதர்க்குள் இருந்துதான் சப்தத்தை கேட்பார் அந்த அளவுக்கு பழுதல் உள்ளவர் மகன படிக்க விட்டு அவரைப்பட விவாதத்தையும் என் வாப்ப சாப்பிடுறது மகண்ட சம்பளத்தால ஒன்றுமே தெரியாத அந்த உமா இவனை பெற்று வளர்த்தவர்கள் இன்றோ நாளோ நாளையோ கபருண்டு பார்த்துக் கொண்டிருப்பவர் அந்த தாயும் அந்த அம்மாவும் இவனுடைய சம்பளத்தால சாப்பிட போய் அவளும் ஹராத்தில சிக்கிக் கொண்டார் பெரிய அநியாயம் என்று பாருங்க பெரும்பாலும் அது தொல்லாதவனோட மட்டும் முடிஞ்சிடும் நோம்பு பிடிக்கல பிடிக்காதவனோட முடிஞ்சிடும் ஹஜ் செய்யாதவனோட முடிஞ்சிடும் ஆனால் தொழிலில் ஹராம் சம்பந்தப்பட்ட ஊரையே இழுத்துருவான் அந்த பணத்தை கொண்டு வந்துதான் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கிறான் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறான் பெற்றோருக்கு சாப்பிட கொடுக்கிறான் மசிதுக்கும் உதவி செய்கிறான் கல்லூரிக்கும் படசாலைக்கும் உதவி செய்கிறான் மதரசாவுக்கும் உதவி செய்கிறான் ஏழைகளுக்கும் கர்வம் செய்கிறான் ஹராத்தை முழு ஊருக்கும் பங்குகின்றான் தொழில் சீராக இல்ல அந்த ஊருக்கே நஷ்டம் தான் வருவாய் சீராக அமையல்ல ஊருக்கே நஷ்டம் தான் ஊரே கேவலத்தில் விழுந்திரும் இல்லை ஒரு கட்டத்தில் நாடே கேவலத்தில் போய் விழுந்துடும் இதனால் நான் உளவாக்க இந்த ஆயத்து சட்டங்களை மக்களுக்கு வலியுறுத்தி ஈட்டா பண்ணி கட்டாயப்படுத்தி மக்களுக்கு சொல்ல காரணம் இவ்வளவு பெரிய தாக்கம் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஹலாலுடைய சாப்பாட்டிலும் அதை குயணாத போது அதனுடைய நஷ்டம் அந்த ஹராத்திலேயும் இருக்கிறது என்பதை தான் குளமாக்கள் சுட்டிக்காட்டினார்கள் நல்லேன் சில பேர் தெரிந்து கொண்டே ஹராத்திலே இருக்கிறார்கள் பல பேர் அடாமன்று தெரியாது தெரியாமல் அவர்கள் அந்த அடத்திலே போய் சிக்கிறார்கள் அதிகமாக பாருங்க அதிகமாக பாருங்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊரில் உள்ள வங்கிகள்ல போய் கணக்கு கேளுங்க யார் அதிகமாக வீடு வச்சிருக்கிறவர்கள் யார் நகையை கொடுத்து கடவுளவர்கள் யார் அல்லது வட்டிக்காக லோன் பாஸ் பண்ணினவங்க யார் சொல்லுவனால் நாட்டினு சனத்தொகைக்கும் பத்துக்கும்ஸ்லீங்கள் எட்டு வீதம் பத்து வீதம் வட்டி எடுக்கிற தொகை அம்பது வீதம் அறுபது வீதம் வட்டியில முஸ்லீம்கள் அவ்வளவு முன்னேறியிருக்கிறார்கள் வட்டியை எடுக்கிறத வெற்றியாக நினைக்கிறாங்க வட்டியால உருப்படலாம் என்று நினைக்கிறாங்க வட்டியால வீடு கட்டி வாழலாம் என்று நினைக்கிறாங்க பட்டியால பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து சந்தோஷமான வாழ்வை பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் பெரியார்களே நெருப்போடு விளையாடுறதுக்கு சமம் நெருப்போடு விளையாடுறதுக்கு சமம் பட்டியல போய் விளையாடுறது வட்டி குடும்பத்தை அழிச்சிடும் எவ்வளவு தெளிவா சொல்றார் எம் ஹகுபா எம் ஹக்கு அல்லா வட்டியை அழித்து விட்டான் வட்டியை அல்லா கணக்கெடுக்கிறதில்ல வட்டியோட சம்பந்தமானவர்கள் அழிவில்தான் இருபது தர்மம் கொடுங்க அந்த பணம் வளரும் தர்மம் கொடுக்கிற பணத்தை அல்லா இரட்டி வளர்க்கிறான் வட்டியை ரொம்ப அழிக்கிறான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை நவிய இந்த மக்களுக்கு சொல்லுங்க தெரியாத காலத்தில் வட்டி எடுத்தீங்க சரி இப்ப ஹராமன் தெரியுமா உடனே வட்டியில் இருந்து மீனும் யாரெல்லாம் நாங்க வட்டியை விட்டா எங்களுக்கு கடன் தருவாங்க வட்டி இல்லாம தான் ஊரில் கடன் தாருக்கு இப்படி தத்துவம் பேசிக்கொண்டு வட்டியிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லாஹுடனும் ரசூலுடனும் யுத்தத்துக்கு தயாராக செய்யுங்கள் அல்லாஹுடனும் ரசூலுடனும் யுத்தத்துக்கு அழைப்பு கொடுங்கள் சொன்னாங்க எ பயமான விஷயம் நிறைய தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடு கட்டினால் தான் மாப்பிள்ளை வருவான் என்ற இந்த முசீபத்தினால் நிறைய பெண்கள் போய் நகைகளை அடகு வைத்து வட்டிக்கு அடகு வைத்து கடன் எடுக்கிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் இந்த வீடுகளில் சந்தோஷம் வருவான் விளங்குகிற பாசியில சொல்றதாக இருந்தால் வட்டி காசின கட்டப்படுகிற வீடு பூமிக்கு மேல இல்ல நெருப்புக்கு மேல இருக்க வட்டி காசினால் வாங்கப்படுகிற வாகனம் அந்த வாகனம் ஓடல்ல நெருப்புக்கு மேலே வட்டியால் செய்யப்படுகிற வயல் அந்த வயல் இருக்கிறது அது சேத்துக்கு மேல நீங்க நெல்ல நெருப்புக்கு மேல நெல்ல தூவ அந்த விவசாயம் அது அழிந்து போறதை பார்த்து புதினப்படாதீங்க அதிலிருந்து ஏதோ ஆதாயம் வந்தால் ஆச்சரியப்படுங்க அது அழிய வேண்டியது அந்த வயல் எரிய வேண்டியது அந்த வயல் நாசமாக வேண்டியதை தப்பி வந்ததற்கு அல்லாஹுக்கு சுக்கர் செய்யும் அவ்வளோ பயங்கரம் எண்ணியமான மீதான பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே ஆனால் அதிகமான பேர் வீடு கற்றதுக்காகத்தான் வட்டி எடுக்கிறார் ஏன் வீடு கட்டத்துக்கு வட்டி எடுக்கணும் ஆண்கள் எல்லாரும் பெண்களுடைய மனம் உள்ளவர்களாக மாற அவங்க வீடு தாவண்டே கையை நீட்டு பிச்சை கேட்கிறதால் கை நீட்டு பிச்சை வாங்கிறார்கள் இந்த பிச்சையினால் வந்த முஸ்லீவத்தை தான் வட்டி ஜீவனம் வாங்கிறதும் பிச்சை எடுக்கிறதும் சமம் இதனால் இதைப் பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருக்காமல் ஒவ்வொரு ஊரும் இது இலங்கையில் பரவலாக இருந்தது அல்லாஹுடைய கிருப்பையினால் அடுத்த ஊர்களில் அழிந்து கொண்டு போகுது அந்த ஊர்களில் என்ற ஷெய்பானியோகிறது இங்கே கொஞ்சம் இருக்கிறது இதை ஒழிப்பதற்கு திட்டமிடுங்கள் வெறும் மின்வரில் ஏறி சீதனம் எடுப்பவரை பலாருந்து ஏசுறதால வட்டி சீதனம் எடுக்கிறவனை குறை கூறுவதனால் வட்டி நிற்காத அவனுடைய பெயரை எழுத்து அவனை தாக்குவதான வட்டி நின்று விடாதே ஒரு மனிதன் அவன் விருப்பம் இல்லாமலேயே சில நேரம் சில பாவங்களில் ஈடுபட வேண்டியவர்கள் சீதனத்தில் சில பேர் விருப்பம் இல்லாமலே கொடுக்க வேண்டிய தர்ம சங்கடத்தில் மாற்றலாம் இவர்களை பாதுகாக்க தந்திரமான அல்லது சிக்குமத்தான வழிகளை தேடணும் உலகத்தில் எவ்வளவு பெரிய பரவி போயிருந்த நோய்களை பல அரசுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் பயங்கரவாதத்தை எவ்வளவு திட்டம் போட்டு இல்லாமல் அளிக்கிறார்கள் எத்தனையோ நாடுகளில் மக்களுடைய சூதாட்ட பழக்கத்தை இல்லாமல் ஆக்கிறார்கள் குடிக்கிற பழக்கத்தை இல்லாமல் ஆக்கிறார்கள் அப்ப இவ்வளவு புத்திஜீவிகளும் அறிஞர்களும் குளவாக்களும் ஊரை வழிநடத்துபர்களும் இருக்கும் அப்படி ஒரு திட்டத்தை கையாண்டு மக்களுக்கு விளங்காமலே மக்கள் அந்த சீதனத்தை வெறுக்கிற ஒரு சூழலை உருவாக்கும் அவர்களே அவர்கள் எடுத்த சீதனத்தை காரி துப்பணும் நாங்கள் சொல்லி துப்பக்கூடாது அவர்களை காரி துப்பணும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி மகர் கொடுத்து முடிக்கிறதை ஒரு பெருமையாக இளைஞர்களுக்கு காட்டி சீதனை வெடுப்பதை சமூகத்தின் சீரழிவாக கேவலப்பட்டவனின் செயலாக வாய்க்கு வாய் பரத்தி கல்விகளில் அதை கொடுத்து இந்த சமுதாயத்தை அனைவர்களும் முயற்சி செய்தால் மறுபட்சம் பெண்கள் மகரமுடைய துணை இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகின்ற ஆறாம் அங்கே போய் அங்குள்ள அரபிகள் அல்லது அங்குள்ளவர்களின் கெடுபடிகளுக்கு ஆளாகி மானத்தையும் பறிகொடுத்தி காலத்தையும் பறிகொடுத்து தருவியத்தையும் பறிகொடுத்து கணவனுடைய ஹிஜுவத்தையும் பறிகொடுத்து வாழ்க்கை வாழ்கிறார்களே அதிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள் வட்டியிலிருந்தும் அதிகமான குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அனைத்து திட்டங்களையும் இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு அனைத்து அறிஞர்களும் கொண்டு சேர்ந்து வட்டியை ஹிக்மத்தாக எப்படி இல்லாத அளிக்கலாம் இதுக்கு திட்டம் உண்டு பயானில் ஏசுறத்தால் ஒரு நாள் வட்டி நிற்காது இன்னும் வளரும் பாவத்தை ஏசுவது இருட்டுக்கு சொல்லால் அடிக்கிறது போது தடி எடு அடிச்சா இருக்குதான் இருட்டுக்கு புல்லால் அடிச்சா அவரை கொழுங்கு கொண்டு போய் நூத்தி மூணாம் பஸ்லேத்துனா சரி இருட்டை போக்க வேண்டுமா வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு வாங்கம் ஒரு இருட்டு இந்த இருக்கை வெளிச்சமாக்கணுமா வெளிச்சத்தை எந்த வெளிச்சத்தை கொண்டு வரலாம் இவ்வளவு பாவங்கள் இல்லாத அங்காவுடைய நல்லே பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே ஆகவேதான் செல்லும் அவர்களும் பெருமக்களும் அறமான உணவும் அறமான வருவாய் அறாமானவருடைய பொருட்கள் தங்களிடம் வந்து சேர்த்து விடாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார் கதீசரி வருகிறேன் ஒரு நாள் ரசூல் செல்லாக அழகிய கடுமையான பசியோடு தன்னுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் சாப்பாடும் வீட்டிலே இல்லை வீட்டுக்கு முன்னால் ஒரு பேரை சம்பளத்தை பார்க்கிறார்கள் அநேகமாக அவர்களுடைய பேரை அதை எடுக்கிறார்கள் கையிலே ரொம்ப பசியோடு நடுக்கிறார்கள் வாயிலை போட நினைத்த ரசூர்வா அந்த பேரை வெளியிலே போட்டு பசியாக இருக்கிறது சாப்பிட்டால் ருக்கு பயம் சதக்காவுடைய ஈத்தம்பலங்களும் எனது வீட்டிலே பங்கிடப்படுகிறது சதகாவுடைய ஈத்தம்பலமும் தெரியாது தெரியாது சதகாவுடைய ஈத்தம்பலம் ஆண்டே சந்தேகம் சந்தேகமானதை சாப்பிடாமல் ஹதரத் முகமது பாதுகாக்கிறார் இருக்கிறது இரண்டு மலர்கள் அதிலே ஒருவர் ஹன் வீட்டிலே விழுந்திருந்த ஒரு ஈச்சம்பளத்தை எடுத்து வாயிலே போட்டு ருசிக்கிறார் ஒரு குழந்தை ருசிக்கும் போது தகப்பன் விசேடமாக பாத்தன் எவ்வளவு சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருப்பார் செல்லல்லாக குழந்தையை பிடிக்கிறாங்க வாய்க்குள்ள கையை விரல விட்டு ஈச்சம்பளத்தை வெளியில் போட்டது சொன்னாங்க சதக்காவுடைய ஈச்சம்பளமும் தெரியாது எனது குடும்பத்துக்கு சதக்கா ஹராம் சாப்பிட கொடுக்க முடியாது பாதுகாக்கிறார்கள் அராத்தில் இருந்து எவ்வளவு போயிடுதல் அராத்தில் இருந்து எவ்வளவு பாதுகாப்பு ஏன் அறமான உணவு பிள்ளைகளுடைய கல்வியை பாதுகாக்கும் பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கும் கூறிய புத்தி வருவதிலிருந்து பிள்ளைகளை மந்த புத்திக்கு கொண்டு போய் சேர்க்கும் பிள்ளைகளுடைய பேச்சை கொன்னலை உண்டாக்கும் பிள்ளைகளுடைய புத்திகளை பேதரித்த நிலையை உண்டாக்கும் முக்கியமான ஒரு பசிகான் சட்ட இமாமுல் ஹரமின் அபுல் மகா மற்றும் உருவாகி இவர்களுடைய தகப்பனார் அல்லாமி ரஹ்மத்து அவர்களும் ஒரு பெரிய வல்லுடன் ரொம்பதல் மிக்கி அலை மகன் அபுல் மகானி பிறந்தவுடன் மனைவிக்கு சொல்லிவிட்டிருந்தார் பிள்ளைக்கு நீ உணவு கொடுக்கணும் நீயே உனது தாய்ப்பால கொடுக்கணும் யாரும் நீ இல்லாத நேரத்தில் சாப்பாடு கொடுக்க கூடாது எவ்வளவு கஷ்டம் பிள்ளையுடைய உணவின் விஷயத்தில் மிக கவனமாக இது அப்படியே மனைவியும் செய்து வருகிறார் ஒரு நாள் இமாம் சுவை ரத்னத்துள்ளா யாலே முகரம் தொடுகிறதுக்காக மசீதுக்கு போயிருந்தான் திரும்பி வந்து பார்த்தால் பக்கத்து வீட்டு மனிதனுடைய அடிமை பெண் அபுல் மஹாத் இமாமல் பறவைகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த வீட்டு மனிதனுடைய அடிமை ஓடி வந்து குழந்தை அழுவதை பார்த்து அவள் பால் கொடுக்கிறார் அவருடைய கையாள குழந்தைய படைத்திருக்கிறார் இரலை வாயுக்குள்ளே விட்டு அந்த பாலை வெளியில் எடுக்கிறார்கள் பிள்ளை ஏங்கி ஏங்கி அந்த பாலை வாந்தியாக சத்தியாக விடுகிறது வீட்டில் உள்ளவர்கள் அலறுகிறார்கள் பிள்ளைக்கு ஏதும் நடந்திருமோ என்று பயப்படுகிறார்கள் சொன்னார்கள் அங்காக மீது ஆணையாக இந்த நிலையில் எனது குழந்தை மரணித்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பாலில ஒரு சுற்று உள்ள போட மாட்டோம் அதால் தானே அவளாக விரும்பி கொடுத்தது இன்னொரு பெண் பால் கொடுக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது சொன்னாங்க உங்களுக்கு மக்களா விளங்காது இவ ஒரு சுதந்திரமான பெண் அல்ல பெண் அடிமைக்கு எதையும் அவலிஷ்டப்படி செய்ய முடியாது அடுத்த வீட்டுக்காரன் அனுமதி கேட்டு வந்தாவா அனுமதி கேட்காம வந்திருக்கிறார் அது எப்படி ஹலால் ஆகலாம் பின்னால் அவர் இமாமுல் ஹரமையாக உருவெடுக்கிறார் அறிவியல் ரீதியான ஒழுக்கமான விவாதங்களில் கலந்து கொள்கிறார் ஒரு நாள் ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ளும் போது வாய் புலம்புகிறார் இடையில வாய் புலம்பி போச்சு அன்று எனது தகப்பன்லை உள்ள போதுகத்துடமான பால் இன்னு என்னுடைய நான் வாயை குழப்பது பெயர் குழப்பது நபுள் மகான் நிர்வாகி அறைவர்கள் குறிப்பிட்டார் அறியார்கள் ஆக எ எங்களை பாதுகாப்பது மிக அவசியம் விசேடமாக எங்களுடைய பராமரிப்பில் இருக்கும் எங்களது மனைவி எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பெற்றோர்கள் இவர்கள் இந்த அறாவான உழைப்பினால் பணத்தினால் பாதிக்கப்படாமல் அவர்களை பாதுகாப்பது எங்களுடைய பாரிய பொறுப்பு இதனால் தான் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்து அவர்கள் சொல்வார்கள் மனிதர் ஒரு லட்சம் திரகத்தை ஒரு மஸிதுக்கு கொண்டு போய் அன்பளிப்பு செய்கிறார் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பள்ளிவாசலுக்கு எடுத்துக்கோங்க சந்தேகமான முறையில ஒரு சந்தேகமான ஒரு திரகம் இந்த ஒரு திரகத்தையும் எடுக்காமல் உரியவருக்கு திருப்பி கொடுப்பது ஒரு லட்சம் மஸிதுக்கு ஹதியா கொடுக்கிறத விட மேலாம் சந்தேகமான ஒரு திரகம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை அப்துல்லாஹி முபாரக் யார் தந்தைக்கும் பிறந்த ஒரு குழந்தை அப்துல்லாஹி முபாரக் ரசி தகப்பனார் ஒரு நாள் ஆற்றம் கரையிலே இருக்கிறார் ஒரு அப்பிள் பழம் ஆற்றிலும் இருந்து கொண்டு வருகிறேன் எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள் பின்னால யோசிக்கிறாங்க ஆற்றில எப்படி அப்பிள் பழம் வரும் ஆற்றில் அப்பிள் வரையலாரு மீனா ஆப்பில் ஒரு இலவசம் அப்பிள் எப்படி எங்கேயோ மரம் ஒன்று விழிந்திருக்கிறேன் கரையோரமாக தேடி போகிறார் ஒரு ஆப்பிள் தோட்டத்தை காண்கிறார் அங்குள்ள தேடும் போது என்ன விஷயம் என்று கேட்கிறார் நான் இப்படி வந்து ஒரு ஆப்பிள சாப்பிட்டேன் அது உங்களோட மரத்தில் இருந்து விழுந்த சொல்லுங்க அதனால் சொல்லுங்க அவரு பார்த்தார் இவ்வளவு பெருணுதல் அங்கிருந்து மரத்தை உரியவனை தேடி வந்திருக்கிறான் இவன் ஒரு சாதாரண இமான் தாரியாக இருக்க மாட்டான் இவரை எங்களோட வெற்றி கொள்ளணும் கொஞ்ச நாளைக்கு நீ வேலை செய்ய அப்பதான் தோட்டத்தில் வேலை செய்ய கொஞ்ச நாளைக்கு பின்னால் கேட்கிறான் அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற கிரேப்ஸ் இருக்குது இருக்குது முந்திரிகை பழம் அந்த முந்திரிகை பழம் அதில் உனிப்பானதை கொண்டு வராம இனிப்பானதை கொண்டு வரும் சொன்னுமான எனக்கு எந்த தெரியும் ஒளிப்பது இழிப்பது உனக்கு தெரியாதா என்ன காவலுக்கு வச்சுங்களை தவிர சாப்பிட வைக்கலை நான் இதில் உள்ள ஒரு பலத்தையும் வாயில மகளுக்கு திருமணம் எதமானருடைய மகளுக்கு திருமணம் ஒரு மசூரா கேட்கிறாரு கூலிக்காரங்க யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் சொன்னார் எஜமான ஒரு ஜீன்தாரிக்கு முடிச்சு கொடுங்க அவங்களுடைய அச்சமுள்ள ஒரு மனிதனுக்கு முடிச்சு கொடுங்க இவரை யோசித்தார் இவனை விட பெரிய தீனாடி உலகத்திலே ஆற்றில் அப்புல் வந்ததை வேலை செஞ்சு இங்குள்ள ஒரு கிரேப் நீ தான் முடிக்கணும் தனது மகளை அப்துல்லாஹிப் முபாரக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அந்த இரண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் அப்துல்லாஹிபுடன் முபாரக் எங்கு ஹலாலிலே தேடுதல் இருக்கிறதோ சாப்பாட்டில் பேணுதல் இருக்கிறதோ வருவாயில் பேணுதல் காட்டப்படுகிறதோ அல்லாஹு அவரைகளில் வரக்கூடிய பரம்பரையிலும் ஹலாலுடைய விஷயத்தில ஹலால தேடுற விஷயத்திலமணி ஆண்களை மட்டும் கொறை சொல்லிட்டு இருக்க முடியாது அதில் ஒரு பங்கு இருக்கிறது அதுக்கு ஜவாபு சொல்லணும் ஏன் சில ஆண்கள் பிழையான வழிகளை சம்பாதிப்பதற்கு காரணம் பெண்களுடைய அளவுக்கு மிஞ்சிய ஆசை அவர்கள் அவர்கள் தங்களுடைய ஆண்களுக்கு கொடுக்கிற பாரம் ஆண்கள் சம்பாதிக்க வைக்கிற இதனால இமாம் எழுதுகிறாங்க இமாம் எஷியாவில் எழுதுறாங்களுடைய பெண்கள் அவர்களுடைய கணவன்மார்கள் தொழிலுக்கு போகும் போதே அந்த கணவன்மார்களுக்கு ஒரு உபதேசம் செய்வாங்க சந்தோஷப்படுத்துவதற்காக எங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக உத்தியோகத்தை தொழிலுக்கு போறீங்க அல்வாவுக்காக எங்கட விஷயத்தில் அல்லாவ பயந்து கொண்டோம் விஷயத்தில் அல்லாவ பயந்து சாப்பிட தர வேண்டாம் அனாலாக கொஞ்சம் சம்பாதித்து சாதாரண உணவு சாதாரண உடை சாதாரண வீடு நாங்கள் பொருந்திக் கொள்றோம் கொள்றோம் ஆடம்பரமாக வாழ ஆடம்பரமாக சாப்பிட வேண்டும் துணிமணிகளை உடுக்க என்று சொல்லி பெரிய அராத்தை தேடிக்கொண்டு வந்து ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் ஏன் இங்கு அனுபவித்து விட்டு நரகத்தில போய் எங்களுக்கு இருக்க தகுதி இல்ல பொறுமையில் எங்களோட விஷயத்தில் அல்லாம பயந்து போவோம் ஆகாலான உணவு தான் உணவு தான் எங்களுக்கு என்ன செய்யும் எங்களில் இருக்கிற வரக்கத்தையும் துராவுடைய சக்தியையும் குடும்பத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தையும் அனைத்தையும் கெடுத்துவசப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஹராமான சாப்பாடு ஆனால் ஒரு மனிதன் ஹராத்துக்காக அவசரப்படும் போது அராத்துக்காக ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற துனியாவுடைய பேராசை தான் அவனை அராத்துக்கு கொண்டு போக பேராசை இல்லாதவன் ஒரு நாளும் ஹராத்துக்கு போக மாட்டான் அல்லாஹ் எழுதினதுதான் அவனுக்கும் கிடைக்கும் சலாலான வழியில் கிடைக்கும் உள்ளவர்கள் அவசரப்படுவதால் அவர்கள் தான் போய் சிக்கிறார்கள் உதாரணத்தை விற்பனை செய்து வந்தார்கள் வாகனம் விற்கிறது போல ரெண்டு பார்ட்னர் சேர்ந்து சேர்ந்து வாகன வியாபாரம் சொன்னார்கள் அவர்கள் வாகனங்களை விற்பதற்காக வாங்கும் போது அதுல ஒரு வாகனம் ஒரு ஒட்டகம் அந்த காலத்து வாகனம் ஒட்டகம் குதிரை கழுதை ஒரு ஒட்டகத்தை வாங்கினார்கள் குறையுள்ள ஒட்டகம் எப்படி வாகனங்களில குறையுள்ள வாகனம் இருக்கிறோம் அவர்கள் வாங்கின ஒட்டகம் குறையுள்ளது என்ன குறை எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் தீராத ஒத்தகம் எடுப்போமா எவ்வளவு பெட்ரோல் அடித்தாலும் அது சேர்க்காது போதாது என்ன அது சொல்லுவாங்க யானை வளர்க்கிறது போலீந்து அப்படி வாகனத்தில் யானை வளர்க்கிறது சமம் இல்லை பெட்ரோல் அடித்தாலும் போதாது அதுபோல இந்த ஒட்டகத்துக்கு எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் போதாது யாருமே அதை வாங்க மாட்டாங்க அதில இருந்த ஒரு பார்ட்னர் ஒருவர் அவர் ஒரு வேலைக்காக போயிருந்தார் மற்றவரு தான் கடையில இருந்தார் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன் வர்றான் எனக்கு ஒரு ஒத்தகம் எடுக்கணும் ஒகத்தை காட்டார் ஒகத்தையே அவர் எவ்ளவு வில ஐயாயிரம் திரகம் ஐயாயிரம் திரகம் இவர் அதில் உள்ள குறைய சொல்ல வந்து மாட்டிக்கொண்டாரு தலையில கட்டிவோம் கிளவன் தான் வந்து மாட்டிக்கிறார் ஐயாயிரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மற்ற பார்ட்னர் மாலையில் வாரார் சகாவி சந்தோஷமாக சொன்னார் இவ்வளவு நாளும் விற்பனை செய்ய முடியாமல் நஷ்டப்படுவோமோ என்று பயந்து கொண்டு ஒதுக்கி வைத்திருந்த அலமது வித்துட்டு வித்துட்டியா யாருக்கா போய் வித்தாய் யாருக்கு வித்தாய் அந்த பகுதியிலிருந்து வயதான ஆள் வந்தார் இப்படி சொல்லி போச்சு யாருக்கு வித்திருக்கிற அப்துல்லாஹிம் உமருக்கு ஓடினார் மசிதுக்கு இருக்கிறார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் இந்த ஒட்டகத்தை இப்படி ஒரு குறை இருக்கிறது ஒட்டகத்தை வாபஸ் வாங்குங்க நாங்கள் காசை தருவோம் இவனோமர் சொன்னாங்க அதான் பள்ளிக்கு முன்னால் எடுத்துட்டு ஒட்டகத்தை போய் அழுக்கிறார் செய்தர் வந்து சொன்னாங்க நாங்கள் நோயையும் பொருந்திக்கொள் ஆட்கள் நோய்க்கு பயப்படுற ஆட்கள் அல்ல சரி வாங்கிறது வாங்கிறதாக நான் திருப்தி நீ ஒத்தகத்தை வச்சிருப்போம் சிவகான அந்த மனிதர் அந்த முயற்சியை செய்யாமல் இருந்தால் அதே ஐயாயிரம் திருகம் நெருப்பாக வந்தது இந்த மனிதர் உண்மையை பேசி முயற்சி செய்தார் அதே ஐயாயிரம் சலாலாக மாறுது இப்பொழுது அந்த வாங்கினவருக்கு திருப்தி முன்பு ஏமாற்றி விட்டார் இப்பொழுது உள்ளவர் சொன்னார் ஆனால் எழுதப்பட்டது ஐயாயிரம் அவசரப்பட்டதால் பிழையாத வழியில் கிடக்க இருந்ததை முயற்சி செய்து அதை சடாலாக்கிக் கொண்டார் இதைத்தான் சொன்ன தெளிவாக சொன்னாங்க ரெண்டு பேர் வியாபாரம் செய்கிறார்கள் வாகனமோ காணியோ வீடோ அல்லது நகையோ மரக்கறியோ ஏதாவது ரெண்டு பேர் ஒரு பொருளை விற்பனை செய்கிறார்கள் உண்மை பேசுகிறார்கள் உண்மை பேசுகிறார்கள் உண்மை பேசுவதால் சில லாபம் குறையலாம் உண்மை பேசுகிறார்கள் அல்லாஹு சுலான் இந்த ரெண்டு பேருக்கும் வரக்கான் பணத்தில வரக்கத் பொருளில வரக்கத் யார் அங்கே பொய் சொல்லுகிறாரோ ஒற்ற ஒருவர் மற்றவரை ஏமாற்றுகிறாரோ குறையை மறைத்து அந்த பொருளை விற்பனை செய்கிறாரோ வியாபாரம் நடக்கும் காசி கிடைக்கும் ஆனால் வாங்கியவருடைய பணத்திலே உள்ள வரக்கத்தை பரிசுவான் வித்தவருடைய பணத்திலே உள்ள வரக்கத்தை பறிச்சிடுவான் வாங்கியவருடைய பொருளிலே உள்ள வரக்கத்தை பறித்திருவான் வரக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் என்ன யாருடைய பணத்தில் பொருளில் வரக்கிறதோ அந்த பணத்தால் அந்த பணம் போற இடமெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்கும் இந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போனால் மனைவியுடன் சந்தோஷம் வரும் அந்த பணத்தை பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவழித்தால் அல்லா தெளிவான புத்தியை கொடுப்பான் இந்த பணம் ஒரு மசிதுக்கு போகும் போது ஊர் மக்கள் ஒற்றுமைப்படுவார்கள் இந்த பணம் ஒரு பாடசாலைக்கு செலவழிக்கப்படும் போது அங்கே கல்வி வளரும் ஊருடைய நலனுக்கு செலவழிக்கப்படும் போது ஊரிலே வளரும் யார் ஹராத்தை கொண்டு போறாரோ கட்டுக்கட்டாக வீட்டுக்கு கொண்டு போறார் ஆனால் அந்த பணம் மனைவியுடன் மனமுறிவை உண்டாக்கும் சண்டையை உண்டாக்கும் பிரச்சனையை உண்டாக்கும் காலை கோடு கொண்டு போகும் அந்த பணத்தினால் பிள்ளையுடைய கல்விக்காக உடுப்புக்காக சாப்பாட்டுக்காக செலவழிக்கும் போது வழிபடாத பிள்ளைகளாக உருவாகுவார்கள் அந்த பணம் ஒரு மஸிதுக்கு போகும்போது ஊர் ரெண்டாக பிரியும் மசிதிலே உள்ள மக்கள் ரெண்டாக பிரிவார்கள் ஒரு பாடசாலைக்கு செலவழிக்கப்படும் போது அங்கே மாணவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக உருவார்கள் வரக்கத் இல்ல அதாவது அதால சலாகம் ஆகவே அல்லாஹுடைய நல்லதாக யாரெல்லாம் பிழையான வழிகளை தொழில் செய்கிறீர்களோ அல்லது வட்டிக்காக நகைகளையும் வீடுகளையும் இடங்களையும் அடகு வைத்திருக்கிறீர்களோ உடனடியாக அதை மீட்டி அலாத்தில் இருந்து பாதுகாடுங்கள் அல்லா உதவி செய்வார் என்ற எச்சையும் சொல்லுங்கள் அலாலான வழிகளை திரவப்பட்டு தேடுங்கள் வாழ்க்கையில் அல்லா சந்தோஷத்து யார் அப்படி பிழையான வழிகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உபதேசம் செய்து பாதுகாருங்கள் அல்லாஹு சுபான ஒரு பெரிய ஒரு திருத்தத்தை மாற்றத்தை பயப்படும் அல்லாஹு சுபானு அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் எங்களையும் அலாலான உணவைத் தருவாயாக அலாலான தொழிலை தருவாயாக அலாலிலே எங்களுடைய ஈடுபாடுகளை வைப்பாயாக அராதிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பாயாக காலெல்லாம் தெரியாத காலங்களில் அன்னதி சந்தர் பசூலல்களின் ஹராத்தில் சிக்கி கொண்டோமோ அவர்களை அந்த இவ்வுத்தில் இருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பாயாக ஆமீன் வ அகிரது அமன் அல்ஹம்துலில்லாஹ் to more lectures visit sslhub.com